பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் சிவப்பு புத்தக தின வாசிப்பு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனை என்ற இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சிவப்பு புத்தக தினத்திற்காக கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முதல் அத்தியாயம் முதலாளிகளும் பாட்டாளிகளும் இதுநாள் வரையில் நிலவி வந்துள்ள வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே ஆகும் சுதந்திரமானவனும் அடிமையும் உயர்குல சீமானும் பாமர குடிமகனும் நிலப்பிரபுவும் பண்ணையடிமையும் கைவினை குழும எஜமானனும் கைவினை பணியாளனும் சுருங்க கூறினால் ஒடுக்குவோரும் ஒடுக்கப்படுவோரும் ஒருவருக்கொருவர் தீரா பகைமை கொண்டிருந்தனர் சில மறைவாகவும் சில வெளிப்படையாகவும் இடையராத போராட்டத்தை நடத்தி வந்தனர் ஒவ்வொரு முறையும் இந்த போராட்டம் சமுதாயம் முழுவதையும் புரட்சிகரமாக மாற்றியமைப்பதிலோ அல்லது போராடும் வர்க்கங்களின் பொதுவான அழிவிலோதான் முடிந்திருக்கிறது வரலாற்றின் தொடக்ககால சகாப்தங்களில் அநேகமாக எங்கும் பல்வேறு அடுக்குகள் கொண்ட சிக்கலான ஒரு சமுதாய ஏற்பாட்டை காண்கிறோம் சமூக அந்தஸ்தில் பல்வேறு படிநிலை அமைப்புகள் இருக்க காண்கிறோம் பண்டைய ரோமாபுரியில் உயர்குல சீமான்கள் வீர மரவர்கள் பாமர குடிமக்கள் அடிமைகள் எனவும் மத்திய கா காலத்தில் நிலப்பிரபுக்கள் மானியக்காரர்கள் கைவினை குழும எஜமானர்கள் கைவினை பணியாளர்கள் பயிற்சி பணியாளர்கள் பண்ணை அடிமைகள் எனவும் பல்வேறு வர்க்க பிரிவினர் இருக்க காண்கின்றோம் மேலும் அநேகமாக இந்த வர்க்கங்கள் அனைத்திலும் ஒன்றன் கீழ் ஒன்றான உட்பிரிவுகள் இருந்ததையும் காண முடிகிறது நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தின் அழிவிலிருந்து முளைத்தெழுந்துள்ள நவீன முதலாளித்துவ சமுதாயம் வர்க்க பகைமைகளை ஒழித்துவிடவில்லை ஆனால் பழையவற்றுக்கு பதிலாக புதிய வர்க்கங்களையும் புதிய ஒடுக்குமுறை நிலைமைகளையும் புதிய போராட்ட வடிவங்களையும் உருவாக்கி எனினும் நமது சகாப்தமான முதலாளித்துவ வர்க்க சகாப்தம் ஒரு தனித்த பண்பியல்வை கொண்டுள்ளது வர்க்க அது எளிமைப்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்த சமுதாயமும் இரு பகை முகாம்களாக ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கும் வர்க்கங்களாக முதலாளித்துவ வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் என்னும் இரும் வர்க்கங்களாக மேலும் மேலும் பிளவுபட்டு வருகிறது ஆதி நகரங்களின் சுதந்திரமான நகரத்தார் மத்திய காலத்து பண்ணை எடைமைகளிலிருந்து உதித்தெழுந்தார்கள் இந்த நகரத்தாரிலிருந்தே முதலாளித்துவ வர்க்கத்தின் தொடக்கக்கூறுகள் வளர்ந்தன அமெரிக்காவை கண்டுபிடித்ததும் நன்னம்பிக்கை முனைய சுற்றி செல்லும் கடல் வழி அறியப்பட்டதும் வளர்ந்து வந்த முதலாளித்துவ வர்க்கத்திற்கு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டன கிழக்கிந்திய சீன சந்தைகள் அமெரிக்க காலனி ஆக்கம் காலனிகளுடனான வர்த்தகம் பரிவர்த்தனை சாதனங்களிலும் பொதுவாக சரக்குகளிலும் ஏற்பட்ட பெருக்கம் ஆகிய இவையெல்லாம் வணிகத்துக்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் தொழில்துறைக்கும் இதற்கு முன் என்றும் கண்டிராத அளவுக்கு உத்வேகம் மூட்டின தள்ளாடி கொண்டிருந்த நிலப்பிரப்புத்துவ சமுதாயத்தில் புரட்சிகர கூறின் அதிவிரைவான வளர்ச்சிக்கும் அதன் மூலம் தூண்டுதல் அளித்தன நிலப்பிரபுத்துவம் சார்ந்த தொழில்முறையின் கீழ் தொழில்துறை உற்பத்தியானதும் குறிப்பிட்டோர் மட்டுமே அங்கம் வகிக்கும் கைவினை குழுமங்களின் ஏகபோகமாக இருந்தது இத்தகைய தொழில் முறையினால் தற்போதைய சூழலில் புதிய சந்தைகளின் வளர்ந்து வரும் தேவைகளை முன்பு போல் நிறைவேற்ற இயலவில்லை அதன் இடத்தில் பட்டறை தொழில்முறை வந்தது பட்டறை தொழிற்சார்ந்த நடுத்தர வர்க்கம் கைவினைக் குழும எஜமானர்களை புறந்தள்ளியது வெவ்வேறு கூட்டாண்மை கைவினை குழுமங்களுக்கு இடையே நிலவிய உழைப்பு பிரிவினை ஒவ்வொரு தனித பட்டறையிலும் ஏற்பட்ட உழைப்பு பிரிவினைக்கு முன்னே மறைந்தொழிந்தது இதற்கிடையே சந்தைகள் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே இருந்தன தேவையோ மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது பட்டறை தொழில் முறையும் கூட இப்போது ஈடுகட்ட இயலாமல் போனது இந்த சூழ்நிலையில்தான் நீராவி எந்திரங்களும் தொழிற்துறை உற்பத்தி புரட்சிகரமானதாய் ஆக்கின பட்டறை தொழில்முறையின் இடத்தை பிரம்மாண்ட நவீன தொழில்துறை பிடித்துக்கொண்டது பட்டறை தொழிற்சார்ந்த நடுத்தர வர்க்கத்தாரின் இடத்தில் கோட்டீஸ்வர தொழிலதிபர்கள் ஒட்டுமொத்த தொழில்துறை படையணிகளின் தலைவர்கள் அதாவது நவீன முதலாளித்துவ வர்க்கத்தினர் உருவாயினர் நவீன தொழில்துறை உலக சந்தையை நிறுவியுள்ளது அமெரிக்காவை கண்டுபிடித்த செயல் இதற்கு பாதை அமைத்துக் கொடுத்தது உலக சந்தையானது வர்த்தகத்துக்கும் கப்பல் போக்குவரத்துக்கும் தரைவழி தகவல் தொடர்புக்கும் அளப்பெரிய வளர்ச்சியை அளித்தது இந்த வளர்ச்சி தன் பங்குக்கு தொழில்துறையில் விரிவாக்கத்திற்கு வித்திட்டது தொழில்துறை வர்த்தகம் கப்பல் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து ஆகியவை எந்த அளவுக்கு விரிவடைந்தனவோ அதே அளவுக்கு முதலாளித்துவ வர்க்கமும் வளர்ச்சியடைந்தது அது தன்னுடைய மூலதனத்தை பெருக்கியது மத்திய காலம் விட்டு சென்றிருந்த ஒவ்வொரு வர்க்கத்தையும் பின் நிலைக்கு தள்ளியது இவ்வாறு நவீன முதலாளித்துவ வர்க்கம் என்பதே நீண்டதொரு வளர்ச்சி போக்கின் உடன் விளைவு உற்பத்தி முறைகளிலும் பரிவர்த்தனை முறைகளிலும் தொடர்ச்சியாக நிகழ்ந்த புரட்சிகளின் உடன் விளைவு என்பதை நாம் காண்கிறோம் முதலாளித்துவ வர்க்கத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு படிநிலையிலும் அவ்வளர்ச்சிக்கு ஏற்ப அவ்வர்க்கத்தின் அரசியல் முன்னேற்றமும் சேர்ந்தே வந்தது நிலப்பிரபுத்துவ சீமான்களின் ஆதிக்கத்தின் கீழ் அது ஓர் ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருந்தது மத்திய கால கம்யூனிலோ ஆயுதமேந்திய சுயாட்சி நடத்தும் சங்கமாக இருந்தது இங்கே இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் காணப்பட்டது போல சுதந்திரமான நகர்ப்புற குடியரசாகவும் அங்கே பிரான்சில் காணப்பட்டது போல வரி செலுத்தும் மூன்றாம் வகையின மக்கள் குழுவாகவும் விளங்கியது அதன் பின்னர் பட்டறை தொழில் மேலோங்கிய காலகட்டத்தில் பிரபுத்துவ சீமான்களுக்கு எதிரான ஈடுகட்டும் சக்தியாக இருந்து கொண்டு அரை நிலப்பிரபுத்துவ முடியாச்சிக்கு அல்லது எதேச்சதிகார முடியாச்சிக்கு சேவை செய்தது பொதுவாக பார்த்தால் உண்மையில் மாபெரும் முடியாட்சிகளின் ஆதார தூணாக விளங்கியது முடிவாக முதலாளித்துவ வர்க்கம் நவீன தொழில்துறையும் உலக சந்தையும் நிறுவப்பட்ட பின்னர் நவீனகால பிரதிநிதித்துவ அமைப்பில் ஏகபோக அரசியல் ஆதிக்கத்தை தனக்கென வென்று கொண்டது நவீனகால அரசின் நிர்வாக அமைப்பானது ஒட்டுமொத்த முதலாளித்துவ வர்க்கத்தின் பொது விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு குழுவே அன்றி வேறல்ல முதலாளித்துவ வர்க்கம் வரலாற்று ரீதியாக மிகவும் புரட்சிகரமான பாத்திரம் வகித்துள்ளது இங்கெல்லாம் முதலாளித்துவ வர்க்கம் மேலாதிக்கம் பெற்றதோ அங்கெல்லாம் அது அனைத்து நிலப்பிரபுத்துவ உறவுகளுக்கும் தந்தை வழி சமுதாய உறவுகளுக்கும் பழம் மரபு வழி உறவுகளுக்கும் முடிவு கட்டியது இயற்கையாகவே தன்னைவிட மேலானவர்களிடம் மனிதன் கட்டுண்டு கிடக்கும்படி செய்த வெவ்வேறு வகைப்பட்ட நிலப்பிரபுத்துவ தலைகளை ஈவிரக்கமின்றி அறுத்தறிந்தது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே அப்பட்டமான சுயநலம் தவிர பறிவுணர்ச்சியற்ற பணப்பட்டுவாடா தவிர வேறெந்த உறவும் இல்லாமல் செய்துவிட்டது மனித உணர்ச்சி வேகம் பேராண்மையின் வீராவேசம் அற்பவாதிகளின் உணர்ச்சி வயம் ஆகியவற்றால் ஏற்படும் அதிதெய்வீக ஆனந்த பரவசங்களை சுயநல சூழ்ச்சி என்னும் உறைப்பனி நீரில் மூழ்கடித்துவிட்டது மனித மாண்பினை பரிவர்த்தனை மதிப்பாக மாற்றிவிட்டது துறக்கம் ஒண்ணாத சாசனப்படுத்தப்பட்ட எண்ணற்ற சுதந்திரங்களுக்கு பதிலாக கற்றற்ற வர்த்தகம் என்னும் ஒரே ஒரு நியாயமற்ற சுதந்திரத்தை உருவாக்கி வைத்துள்ளது சுருங்க சொல்லின் மத அரசியல் பிரமைகள் திரையிட்டு மறைத்திருந்த சுரண்டலுக்கு பதிலாக அப்பட்டமான வெக்கமற்ற நேரடியான கொடூரமான சுரண்டலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வரையில் மரியாதைக்கு உரியதாக இருந்த பயபக்தியுடன் பார்க்கப்பட்டு வந்த வாழ்க்கை தொழில் ஒவ்வொன்றையும் முதலாளித்துவ வர்க்கம் மகிமையழக்க செய்துவிட்டது அது மருத்துவரையும் வழக்குறையினரையும் மத குருவையும் கவிஞரையும் விஞ்ஞானியையும் தன்னிடம் ஊதியம் பெறும் கூலி உழைப்பாளர்களாய் ஆக்கிவிட்டது முதலாளித்துவ வருகம் குடும்பத்திடமிருந்து அதன் உணர்ச்சி பூர்வ உறவுத் திரையை கிழித்தறிந்துவிட்டது குடும்ப உறவை வெறும் பண உறவாக குறுக்கிவிட்டது பிற்போக்காளர்கள் மிகவும் போற்றி பாராட்டும் மத்திய காலத்து செயல் வீர பகட்டுத்தனம் எவ்வாறு சோம்பல் நிறைந்த செயலின்மையை உற்ற துணையாக்கி உறவாடி கிடந்தது என்பதை முதலாளித்துவ வர்க்கம் அம்பலப்படுத்திவிட்டது மனிதனின் செயல்பாடு என்னவெல்லாம் சாதிக்க வல்லது என்பதை முதன் முதலாக எடுத்து காட்டியது முதலாளித்துவ வர்க்கம்தான் எகிப்திய பிரமிடுகளையும் ரோமானிய மூடு கால்வாய்களையும் கோதி தேவாலயங்களையும் பெரிதும் மிஞ்சக்கூடிய அதிசயங்களை அது சாதித்து காட்டியுள்ளது முற்காலத்தில் நிகழ்ந்த தேசங்களின் குடிப்பெயர்வுகளையும் சிலுவை போர்களையும் மிக சாதாரணமாக தோன்ற செய்யும் மாபெரும் படையெடுப்புகளை அது நிகழ்த்தியுள்ளது உற்பத்தி கருவிகளையும் அதன் மூலம் உற்பத்தி உறவுகளையும் அவற்றோடு கூடவே ஒட்டுமொத்த சமுதாய உறவுகளையும் இடையராது புரட்சிகரமாக மாற்றி அமைத்திடாமல் முதலாளித்துவ வர்க்கம் உயிர் வாழ மாறாக பழைய உற்பத்தி முறைகளை மாற்றமில்லா வடிவில் அப்படியே பாதுகாத்து கொள்வதுதான் முந்தைய தொழில்துறை வர்க்கங்கள் அனைத்துக்கும் வாழ்வுக்குரிய முதல் நிபந்தனையாக இருந்தது உற்பத்தியை இடையராது புரட்சிகரமாக மாற்றி அமைத்தலும் சமூக நிலைமைகள் அனைத்திலும் இடையராத குழப்பமும் முடிவே இல்லாத நிச்சயமற்ற நிலைமையும் கொந்தளிப்புமே முதலாளித்துவ சகாப்தத்தை முந்தைய சகாப்தங்கள் அனைத்திலிருந்தும் வேறுபடுத்தி நிலைத்த இறுகிப்போன எல்லா உறவுகளும் அவற்றுடன் இணைந்துள்ள பயபக்தி மிக்க பண்டைய தப்பெண்ணங்களும் கருத்துக்களும் துடை தெரியப்படுகின்றன புதிதாக உருவானவை அனைத்தும் நிலைத்து கெட்டியாகும் முன்பே காலாவதியாகிவிடுகின்றன திடமானவை அனைத்தும் கரைந்து காற்றிலே கலக்கின்றன புனிதமானவை யாவும் புனிதம் கெடுக்கப்படுகின்றன இறுதியாக மனிதன் தன் வாழ்க்கையின் யதார்த்த நிலைமைகளையும் சக மனிதர்களுடன் தனக்குள்ள உறவுகளையும் தெளிந்த அறிவுடன் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறான் முதலாளித்துவத்தின் உற்பத்திப் பொருள்களுக்கு தொடர்ந்து விரிவடைந்து செல்லும் சந்தை தேவைப்படுகிறது இத்தேவை முதலாளித்துவ வர்க்கத்தை புவியின் பரப்பு முழுவதும் விரட்டியடிக்கிறது அது எல்லா இடங்களுக்கும் சென்று கூடுகட்டி கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் குடியேற வேண்டும் எல்லா இடங்களிலும் தொடர்புகளை ஏற்படுத்தி ஆக வேண்டும் உலக சந்தையை நன்கு பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் முதலாளித்துவ வர்க்கம் ஒவ்வொரு நாட்டிலும் பொருள் உற்பத்திக்கும் நுகர்வுக்கும் ஓர் உலகத் தன்மையை அளித்துள்ளது பிற்போக்காளர்கள் கடும் கோபம் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் தொழில்துறை எழும்பி நின்றுள்ள அதன் தேசிய அடித்தளத்தை அகற்றிவிட்டது நெடுங்காலமாக நிலை தேசிய தொழில்கள் யாவும் அளிக்கப்பட்டுவிட்டன அல்லது நாள்தோறும் அளிக்கப்பட்டு வருகின்றன புதிய தொழில்களால் அவை ஒழித்து கட்டப்படுகின்றன இந்த புதிய தொழில்களை நிறுவுவது நாகரீகமடைந்த நாடுகள் அனைத்துக்கும் வாழ்வா சாவா எனும் பிரச்சனையாகிவிடுகிறது இந்த புதிய தொழில்கள் முந்தைய தொழில்களைப் போல் உள்நாட்டு மூலப்பொருட்களை பயன்படுத்துவதில்லை இவற்றுக்கான மூலப்பொருட்கள் தொலைதூர பிரதேசங்களிலிருந்து தருவிக்கப்படுகின்றன இவற்றின் உற்பத்தி பொருட்கள் உள்நாட்டில் மட்டுமின்றி உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நுகரப்படுகின்றன உள்நாட்டு உற்பத்தி பொருட்களால் நிறைவு செய்யப்பட்ட பழைய தேவைகளின் இடத்தில் புதிய தேவைகள் எழுந்துள்ளதை காண்கிறோம் அவற்றை நிறைவு செய்ய தொலைதூர நாடுகளிலும் பிரதேசங்களிலும் உற்பத்தியாகும் பொருட்கள் தேவைப்படுகின்றன தேசங்களும் வட்டாரங்களும் தனித்தொதுங்கி தன்னிறைவு கண்டும் இருந்த நிலை மாறி ஒவ்வொரு திசையிலும் பரஸ்பர பிணைப்பும் தேசங்களுக்கிடையே ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும் உலகளாவிய சார்பு தன்மையும் நிலவ காண்கின்றோம் நுகர்பொருள் எப்படியோ அறிவுசார் அதே நிலைதான் தனித்தனி நாடுகளின் அறிவுசார் படைப்பாக்கங்கள் அனைத்து நாடுகளின் பொது சொத்தாகின்றன தேசிய ஒருதலைப்பட்ச பார்வையும் குறுகிய மனப்பான்மையும் மேலும் மேலும் சாத்தியமின்றி போகின்றன எண்ணற்ற தேசிய வட்டார இலக்கியங்களிலிருந்து ஓர் உலக இலக்கியம் உதயமாகிறது அனைத்து உற்பத்தி கருவிகளின் அதிவேக மேம்பாட்டின் மூலமும் தகவல் தொடர்பு சாதனங்களின் பிரம்மாண்ட முன்னேற்றத்தின் மூலமும் முதலாளித்துவ வருகம் அனைத்து தேசங்களையும் மிகவும் அநாகரீக கட்டத்தில் இருக்கும் தேசங்களையும் கூட நாகரிக வட்டத்துக்குள் இழுக்கிறது முதலாளித்துவ வர்க்கம் தன்னுடைய சரக்குகளின் மலிவான விலைகள் இன்னும் வலிமைமிக்க பீரங்கைகளை கொண்டு சீன மதுளை யொத்த தடை சுவர்களை எல்லாம் தகர்த்தெரிகின்றது அதன் மூலம் அநாகரீக மக்களுக்கு அந்நியற்பால் உள்ள முரட்டு பிடிவாதமான வெறுப்பை கைவிட்டு பணிந்து போக கட்டாயப்படுத்துகிறது முதலாளித்துவ உற்பத்தி முறையை ஏற்காவிடில் அழிய நேருமென்ற அச்சத்தின் காரணமாக அனைத்து தேசங்களும் அம்முறையை தழுவிட நிர்பந்திக்கிறது அனைத்து தேசங்களையும் நாகரீகம் என்று தான் கருதுவதை ஏற்கும்படி அதாவது அவை தாமாகவே முதலாளித்துவமாக மாறும்படி கட்டாயப்படுத்துகிறது சுருங்கக்கூரின் தன்னுடைய பிரதிபிம்பமான ஒரு உலகை படைக்கிறது முதலாளித்துவ வர்க்கம் நாட்டுப்புறத்தை நகரங்களின் ஆட்சிக்கு உட்படுத்திவிட்டது மாபெரும் நகரங்களை உருவாக்கியுள்ளது நாட்டுப்புற மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் நகர்ப்புற மக்கள் தொகையே பெருமளவு அதிகரிக்க செய்துள்ளது இவ்வாறாக மக்கள் தொகையில் கணிசமான ஒரு பகுதியினரை கிராம வாழ்க்கையின் தனிமைப்பாட்டிலிருந்து மீட்டுள்ளது நாட்டுப்புறம் நகரங்களை சார்ந்திருக்குமாறு செய்துள்ளதை போன்றே அநாகரீக நிலையிலும் அரை நாகரிக நிலையிலும் உள்ள நாடுகள் நாகரீக நாடுகளை சார்ந்திருக்குமாறும் விவசாயிகளின் நாடுகள் முதலாளித்துவ நாடுகளை சார்ந்திருக்குமாறும் கிழக்கு நாடுகள் மேற்கு நாடுகளை சார்ந்திருக்குமாறும் செய்துள்ளது மக்கள் தொகையும் உற்பத்தி சாதனங்களும் சொத்துகளும் சிதறண்டு கிடக்கும் நிலையை முதலாளித்துவ வர்க்கம் மேலும் மேலும் ஒழித்து கொண்டே வருகிறது மக்கள் தொகையை ஆங்காங்கே குவித்து வைத்துள்ளது உற்பத்தி சாதனங்களை மையப்படுத்தியுள்ளது சொத்துக்களை ஒரு சிலர் கையில் குவிய வைத்துள்ளது இதன் தவிர்க்கவில்லாத விளைவு அரசியல் அதிகாரம் மையப்படுதலாகும் தமக்கென தனியான நலன்கள் சட்டங்கள் அரசாங்கங்கள் வரி விதிப்பு முறைகளை கொண்ட சுயேட்சையான அல்லது தளர்ந்த இணைப்பு கொண்டிருந்த மாநிலங்கள் ஒரே அரசாங்கம் ஒரே சட்ட தொகுப்பு ஒரே தேசிய வர்க்க நலன் ஒரே தேச எல்லை ஒரே சுங்க வரி முறை கொண்ட ஒரே தேசமாக ஒன்றிணைந்துவிட்டன முதலாளித்துவ வர்க்கம் நூறாண்டுகள் கூட ஆகாத அதன் ஆட்சி காலத்தில் இதற்கு முந்தைய தலைமுறைகள் அனைத்தும் சேர்ந்து உருவாக்கியவற்றை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் மிக பிரம்மாண்டமான உற்பத்தி சக்திகளை உருவாக்கி வைத்துள்ளது சக்திகளை மனிதனுக்கு அடிப்பணிய செய்தல் எந்திர சாதனங்கள் தொழில்துறைக்கும் விவசாயத்துக்கும் இரசாயனத்தை பயன்படுத்தல் நீராவி கப்பல் போக்குவரத்து ரயில் பாதைகள் மின்சார தந்தி கண்ணங்கள் முழுவதையும் திருத்தி சாகுபடிக்கு தகவமைத்தல் கால்வாய்கள் வெட்டி நதிகளை பயன்படுத்துதல் மனிதனின் காலடி படாத இடங்களிலும் மாய வித்தைப் போல் பெருந்திரளான மக்களை குடியேற்றுவித்தல் இத்தகைய உற்பத்தி சக்திகள் சமூக உழைப்பின் மடியில் தூயில் கொண்டிருக்குமென இதற்கு முந்தைய நூற்றாண்டு கற்பனையாவது செய்திருக்குமா ஆக நாம் காண்பது என்னவெனில் முதலாளித்துவ வருகம் தன்னை கட்டி அமைத்துக் கொண்டுள்ள அடித்தளமாக இருந்த உற்பத்தி சாதனங்களும் பரிவர்த்தன சாதனங்களும் நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டவை இந்த உற்பத்தி சாதனங்கள் பரிவர்த்தனை சாதனங்களுடைய வளர்ச்சியின் குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் நிலப்பிரபுத்துவ சமுதாயம் எத்தகைய சமூக நிலைமைகளின் கீழ் உற்பத்தியும் பரிவர்த்தனையும் செய்து வந்ததோ அந்த சமூக நிலைமைகளும் விவசாயத்திலும் பட்டறை தொழிலிலும் நிலவிய நிலப்பிரபுத்துவ ஒழுங்கமைப்பும் சுருங்கக்கூறின் நிலப்பிரபுத்துவ சொத்துடைமை உறவுகள் ஏற்கனவே வளர்ச்சி பெற்றுவிட்ட உற்பத்தி சக்திகளுக்கு இப்போது றி போன அவை கால் விலங்குகளாக ஆயின அந்த விலங்குகளை உடை வேண்டியிருந்தது அவை உடை அவற்றின் இடத்தில் கட்டற்ற போட்டியும் அதனுடன் கூடவே ஏற்றாற் போன்ற சமூக அரசியல் அமைப்பு சட்டமும் முதலாளித்துவ வர்க்கத்தின் பொருளாதார அரசியல் ஆதிக்கமும் வந்து அமர்ந்து கொண்டன இதுபோன்ற ஓர் இயக்கம் இப்போது நம் கண்ணெதிரே நடைபெற்று வருகிறது தனக்கே உரிய உற்பத்தி உறவுகளையும் பரிவர்த்தனை உறவுகளையும் சொத்துடைமை உறவுகளையும் கொண்டுள்ள நவீன முதலாளித்துவ சமுதாயம் இவ்வளவு பிரம்மாண்டமான உற்பத்தி சாதனங்களையும் பரிவர்த்தனை சாதனங்களையும் மாய வித்தை போல் தோற்றுவித்துள்ள இந்த முதலாளித்துவ சமுதாயம் தனது மந்திரத்தின் வலிமையால் பாதாள உலகிலிருந்து தட்டியெழுப்பி வந்த சக்திகளை இனிமேலும் கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் மந்திரவாதியின் நிலையில் இருக்கிறது கடந்த சில பத்தாண்டுகளின் தொழில்துறை வணிகம் ஆகியவற்றின் வரலாறானது நவீன உற்பத்தி உறவுகளுக்கு எதிராகவும் முதலாளித்துவ வர்க்கமும் அதன் ஆட்சி அதிகாரமும் நிலவுவதற்கு அடிப்படையாக விளங்கும் சொத்துடைமை உறவுகளுக்கு எதிராகவும் நவீன உற்பத்தி சக்திகள் நடத்தும் கழகத்தின் வரலாறே ஆகும் இதனை உறுதிப்படுத்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் வணிக நெருக்கடிகளை குறிப்பிட்டாலே போதும் இந்த நெருக்கடிகள் ஒவ்வொரு முறை வரும்போதும் முன்னைவிட அச்சமூட்டும் வகையில் ஒட்டுமொத்த முதலாளித்துவ சமுதாயத்தின் இருப்பையே கேள்விக்குள்ளாக்குகின்றன இந்த நெருக்கடிகளின் போது இருப்பில் உள்ள உற்பத்தி பொருட்களின் பெரும்பகுதி மட்டுமன்றி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உற்பத்தி சக்திகளில் ஒரு பெரும் பகுதியும் தொடர்ந்து அளிக்கப்படுகிறது இதற்கு முந்தைய சகாப்தங்கள் அனைத்திலும் அபத்தமானதாக கருதப்பட்டிருக்கும் ஒரு கொள்ளை நோய் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி எனும் கொள்ளை நோய் இந்த நெருக்கடிகளின் போது தொற்றுகிறது சமுதாயம் தான் திடீரென தற்காலிக அநாகரிக நிலைக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளதை காண்கிறது ஏதோ ஒரு பெரும் பஞ்சம் அல்லது உலகளாவிய ஒரு சர்வநாச போர் ஏற்பட்டு வாழ்வாதார பொருட்கள் அனைத்தின் விநியோகமும் நிறுத்தப்பட்டது போல் தோன்றுகிறது தொழிலும் வணிகமும் அளிக்கப்பட்டுவிட்டதாக தோன்றுகிறது ஏன் இப்படி காரணம் இங்கே மிதமிஞ்சிய நாகரீகம் மிதமிஞ்சிய வால்வாதார பொருட்கள் மிதமிஞ்சிய தொழில்கள் மிதமிஞ்சிய வணிகம் இருப்பதுதான் சமுதாயத்தின் வசமுள்ள உற்பத்தி சக்திகள் முதலாளித்துவ சொத்துடைமை உறவுகளின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்ல இனி மேலும் உதவப்போவதில்லை மாறாக அந்த உறவுகளை மீறி உற்பத்தி சக்திகள் வலிமை ஆகிவிட்டன முதலாளித்துவ உடைமை உறவுகள் உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சிக்கு தலைகளாகிவிட்டன உற்பத்தி சக்திகள் இந்த தலைகளை தகர்த்தெரிய தொடங்கியதுமே அவை முதலாளித்துவ சமுதாயம் முழுமையிலும் குழப்பம் விளைவிக்கின்றன முதலாளித்துவ சொத்துடைமை நிலவுவதற்கே ஆபத்தை ஏற்படுத்துகின்றன தாம் உற்பத்தி செய்யும் செல்வத்தை தம்முள் இருத்தி வைக்க இடம் போதாத அளவுக்கு முதலாளித்துவ சமுதாய உறவுகள் மிகவும் குறுகளாக இருக்கின்றன முதலாளித்துவ வர்க்கம் இந்த நெருக்கடிகளை எவ்வாறு சமாளிக்கிறது ஒருபுறம் உற்பத்தி சக்திகளில் பெரும்பகுதியை வலிந்து அளிப்பதன் மூலமும் மறுபுறம் புதிய சந்தைகளை வென்றெடுப்பதன் மூலமும் பழைய சந்தைகளை இன்னும் ஒட்டச் சுரண்டுவதன் மூலமும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறது அதாவது மேலும் விரிவான மேலும் நாசகரமான நெருக்கடிகளுக்கு வழிவகுப்பதன் மூலமும் நெருக்கடிகளை முன் வழிமுறைகளை குறைப்பதன் மூலமும் இந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறது எந்த ஆயுதங்களை கொண்டு முதலாளித்துவ வர்க்கம் நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தி தரைமட்டமாக்கியதோ அதே ஆயுதங்கள் இப்போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராக திருப்பப்படுகின்றன ஆனால் முதலாளித்துவ வர்க்கம் தனக்கே அழிவை தரப்போகும் ஆயுதங்களை மட்டும் வார்த்தெடுக்கவில்லை அந்த ஆயுதங்களை கையாளப்போகும் மனிதர்களையும் அதாவது நவீன தொழிலாளி வர்க்கமாகிய பாட்டாளிகளையும் உருவாக்கி உழவ விட்டுள்ளது முதலாளித்துவ வர்க்கம் அதாவது மூலதனம் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதே அளவுக்கு நவீன தொழிலாளி வர்க்கமாகிய பாட்டாளி வர்க்கமும் வளர்கிறது இந்த வர்க்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தமக்கு வேலை கிடைக்கும் வரைதான் வாழ இவர்களின் உழைப்பு மூலதனத்தை பெருக்கும் வரைதான் இவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் தம்மைத்தாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு விற்றாக வேண்டிய நிலையில் உள்ள இந்த தொழிலாளர்கள் ஏனைய பிற வணிக பண்டத்தை போன்று ஒரு சரக்காகவே இருக்கிறார்கள் அதன் விளைவாக வணிக போட்டியின் அனைத்து வகையான சாதக பாதகங்களுக்கும் சந்தையின் ஏற்ற இரக்கங்கள் அனைத்துக்கும் இலக்காகிறார்கள் பரந்த அளவில் எந்திரங்களின் பயன்பாடு உழைப்பு பிரிவினை ஆகியவற்றின் காரணமாக பாட்டாளிகளின் வேலையானது அதன் தனித்தன்மை முழுவதையும் இழந்துவிட்டது அதன் விளைவாக தொழிலாளுக்கு தன் வேலை மீதிருந்த ஈர்ப்பு முழுவதும் இல்லாமல் போனது அவர் எந்திரத்தில் பொருத்தப்பட்ட ஒரு துணை உறுப்பாய் ஆகிவிடுகிறார் அவருடைய வேலையை செய்ய அவருக்கு தேவைப்படுவதெல்லாம் மிகவும் எளிமையான மிகவும் சளிப்பூட்டும்படியான மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் மட்டுமே எனவே ஒரு தொழிலாளியின் உற்பத்தி செலவு என்பது அநேகமாக முற்றிலும் அவருடைய பராமரிப்புக்காகவும் அவருடைய இன விருத்திக்காகவும் அவருக்கு தேவைப்படுகின்ற பிழைப்பு சாதனங்களின் அளவுக்கு குறுகி விடுகிறது ஆனால் ஒரு சரக்கின் விலையானது அதன் உற்பத்தி செலவுக்கு சமமாகும் எனவே வேலையின் வெறுப்பூட்டும் தன்மை அதிகரிக்கும் அளவுக்கு கூலி குறைகிறது அது மட்டுமல்ல எந்திரங்களின் பயன்பாடும் உழைப்பு பிரிவினையும் எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றனவோ அந்த அளவுக்கு வேலை பழுவும் அதிகரிக்கிறது வேலை நேரத்தை நீட்டிப்பதன் மூலமோ குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கப்படும் வேலையை கூடுதலாக்குவதன் மூலமோ அல்லது எந்திரங்களின் வேகத்தை அதிகரிப்பதன் மூலமோ இன்ன பிற வழிகளிலோ இது நடந்தேருகிறது நவீன தொழில்துறையானது தந்தை வழி குடும்ப எஜமானின் மிக சிறிய தொழிற்கூடத்தை தொழில் முதலாளியின் மிகப்பெரிய தொழிற்சாலையாக மாற்றியுள்ளது தொழிற்சாலையினுள் குவிக்கப்பட்டுள்ள திரளான தொழிலாளர்கள் படை வீரர்களைப் போல் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளனர் தொழில்துறை இராணுவத்தின் படை வீரர்கள் என்ற முறையில் இவர்கள் அதிகாரிகளையும் அணி தலைவர்களையும் கொண்ட ஒரு துல்லியமான படிநிலை அமைப்பினுடைய அதிகாரத்தின் கீழ் வைக்கப்படுகிறார்கள் இவர்கள் முதலாளித்துவ வர்க்கத்திற்கும் முதலாளித்துவ அரசுக்கும் அடிமைகளாக இருப்பது மட்டுமின்றி நாள்தோறும் மணிதோறும் எந்திரத்தாலும் மேலாளர்களாலும் அனைத்துக்கும் மேலாக தனிப்பட்ட முதலாளித்துவ தொழிலதிபர்களாலும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் லாபமே தன் இறுதி லட்சியம் குறிக்கோள் என இந்த கொடுங்கோன்மை எந்த அளவுக்கு அதிக வெளிப்படையாக பிரகடனம் செய்கிறதோ அந்த அளவுக்கு அது மேலும் அற்பமானதாக மேலும் வெறுக்கத்தக்கதாக மேலும் கசப்பூட்டுவதாக இருக்கிறது உடல் உழைப்புக்கான திறமையும் உடல் வலிமையும் எந்த அளவுக்கு குறைவாக தேவைப்படுகின்றதோ அதாவது நவீன தொழிற்துறை எந்த அளவுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி பெறுகின்றதோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் ஆண்களின் உழைப்பு பெண்களின் உழைப்பால் அகற்றப்படுகிறது முதலாளித்துவ வர்க்கத்திற்கு வயது வேறுபாடும் ஆண் பெண் என்கிற பால் வேறுபாடும் இனிமேல் எந்தவித தனித்த சமூக முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லை அனைவருமே உழைப்பு கருவிகள் தான் அவர்களை பயன்படுத்தி கொள்வதற்கு ஆகும் செலவு மட்டும் அவர்களின் வயதுக்கும் பாலினத்திற்கும் தக்கவாறு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறது ஆலை முதலாளியால் குறிப்பிட்ட மணி நேரம் சுரண்டப்பட்ட தொழிலாளி முடிவில் தன் கூலியை பணமாக பெற்றுக்கொண்ட மறுகணம் முதலாளித்துவத்தின் பகுதியினரான வீட்டு சொந்தக்காரர் கடைக்காரர் அடகுக்காரர் இன்ன பிறரிடம் கொள்கிறார் நடுத்தர வர்க்கத்தின் கீழ்த்தட்டுகளை சேர்ந்தவர்களான சிறிய வியாபாரிகள் கடைக்காரர்கள் பொதுவாக பகுதி நேர தொழில் விவசாயிகள் இவர்கள் அனைவரும் படிப்படியாக தாழ்வுற்று பாட்டாளி வர்க்கத்தில் கலந்து விடுகின்றன அவர்களின் சொற்பம் மூலதனம் நவீன தொழில்துறையின் வீச்சுக்கு ஈடுகொடுத்து தொழில் நடத்த போதாமல் பெரிய முதலாளிகளுடனான போட்டியில் மூழ்கி போய்விடுவது ஒரு பாதி காரணமாகும் அவர்களுடைய தனி திறமைகள் புதிய உற்பத்தி முறைகளால் மதிப்பற்றதாகிவிடுவது மறுபாதி காரணமாகும் இவ்வாறாக மக்கள் தொகையின் அனைத்து வர்க்கங்களிடமிருந்தும் பாட்டாளி வர்க்கத்திற்கு ஆட்கள் சேர்கின்றனர் பாட்டாளி வர்க்கம் பல்வேறு வளர்ச்சி கட்டங்களை கடந்து செல்கிறது பிறந்த உடனே அது முதலாளித்துவ வர்க்கத்துடனான தனது போராட்டத்தை தொடங்கிவிடுகிறது முதலாவதாக தனித்தனி தொழிலாளர்களும் அடுத்து ஒரு தொழிற்சாலையை சார்ந்த தொழிலாளர்களும் பிறகு ஒரு வட்டாரத்தில் ஒரு தொழில் பிரிவை சார்ந்த தொழிலாளர்களும் தம்மை நேரடியாக சுரண்டும் தனித்தனி முதலாளிகளுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்துகின்றனர் தொழிலாளர்கள் முதலாளித்துவ உற்பத்தி உறவுகளுக்கு எதிராக தங்களின் தாக்குதல்களை தொடுக்கவில்லை உற்பத்தி கருவிகளை எதிர்த்தே தாக்குதல் தொடுக்கின்றனர் அவர்களின் உழைப்போடு போட்டியிடும் இறக்குமதி பொருள்களை அவர்கள் அழிக்கின்றனர் எந்திரங்களை சுக்குநூறாக உடைத்தெரிகின்றனர் தொழிற்சாலைகளை தீ வைத்து கொளுத்துகின்றனர் மறைந்து போய்விட்ட மத்திய காலத்து தொழிலாளியின் அந்தஸ்தை பலவந்தமாக மீட்டமைக்க முயல்கின்றனர் இந்த கட்டத்தில் தொழிலாளர்கள் இனமும் நாடு முழுமையும் சிதறிகிடக்கின்ற தமக்குள்ளே ஒத்திசைவில்லாத ஒரு கூட்டமாகவே உள்ளன அவர்களுக்கிடையே நிலவும் பரஸ்பர போட்டியால் பிளவு அவர்கள் எங்காவது மிகவும் கட்டுக்கோப்பான அமைப்புகளில் ஒன்றுபட்டுள்ளார்கள் எனில் அந்த அமைப்பு இன்னமும் கூட அவர்கள் தாமாக முன்வந்து ஒன்று விளைவாக இல்லாமல் முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒற்றுமையால் ஏற்பட்ட விளைவாகவே உள்ளது முதலாளித்துவ வர்க்கம் தன் சொந்த அரசியல் லட்சியங்களை அடையும் பொருட்டு ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தை களத்தில் இறக்கும் கட்டாயத்துக்கு ஆளாகிறது மேலும் சிறிது காலத்துக்கு அவ்வாறு செய்யவும் அதனால் முடிகிறது எனவே இந்த கட்டத்தில் பாட்டாளிகள் அவர்களின் பகைவர்களோடு போராடவில்லை பகைவர்களின் பகைவர்களாகிய எதேச்சதிகார முடியாட்சியின் மிச்ச மீதங்கள் நில தொழில்துறை சாராத முதலாளிகள் குட்டி முதலாளிகள் ஆகியோரை எதிர்த்துதான் போராடுகின்றனர் இவ்வாறாக வரலாற்று ரீதியான இயக்க முழுமையும் முதலாளித்துவ வர்க்கத்தின் கைகளில் குவிந்துள்ளது இவ்வகையில் பெறப்படும் ஒவ்வொரு வெற்றியும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கே வெற்றியாக அமைகிறது ஆனால் தொழில்துறையின் வளர்ச்சியை தொடர்ந்து தொழிலாளி வர்க்கம் எண்ணிக்கையில் அதிகமாவது மட்டுமன்றி பெருந்திரள்களாகவும் குவிக்கப்படுகிறது அதன் வலிமை வளர்கிறது அந்த வலிமையை அது அதிக உணரவும் செய்கிறது எந்த அளவுக்கு எந்திர சாதனங்கள் உழைப்பின் பாகுபாடுகள் அனைத்தையும் துடைத்தொழித்து அநேகமாக எல்லா இடங்களிலும் கூலி விகிதங்களை ஒரே மாதிரி கீழ் மட்டத்துக்கு குறைக்கிறதோ அந்த அளவுக்கு பாட்டாளி வர்க்க அணிகளுக்குள்ளே பல்வேறு நலன்களும் வாழ்க்கை நிலைமைகளும் மேலும் மேலும் சமநாக்கப்படுகின்றன முதலாளித்துவ வர்க்கத்தாரடையே வளர்ந்து வரும் போட்டியும் அதன் விளைவாக எழுகின்ற வணிக நெருக்கடிகளும் தொழிலாளர்களின் கூலிகளை எப்போதும் ஏற்ற இறக்கத்திற்கு உள்ளாக்குகின்றன தொடர்ந்து அதிவேக வளர்ச்சி காணும் எந்திர சாதனங்களின் முடிவுராத மேம்பாடு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மேலும் நிலையற்றதாக்குகிறது தனிப்பட்ட தொழிலாளர்களுக்கும் தனிப்பட்ட முதலாளிகளுக்கும் இடையேயான மோதல் மேலும் மேலும் இரு வருகங்களுக்கு இடையிலான மோதல்களின் தன்மையை பெறுகின்றன உடனே தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு எதிராக கூட்டமைப்புகளை அமைத்துக் கொள்ள தொடங்குகின்றனர் கூலிகளின் விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அவ்வப்போது மூலம் இந்த கிளர்ச்சிகளுக்கு முன்னேற்பாடு செய்து கொள்ளும் பொருட்டு நிரந்தரமான சங்கங்களை நிறுவிக்கொள்கின்றனர் இங்கும் அங்கும் இந்த போராட்டம் கலகங்களாக வெடிக்கிறது அவ்வப்போது சில வேலைகளில் தொழிலாளர்கள் வெற்றி பெறுகின்றனர் ஆனாலும் அது தற்காலிக வெற்றியே அவர்களுடைய போராட்டங்களின் மெய்யான அவற்றின் உடனடி விளைவில் அடங்கியிருக்கவில்லை எப்போதும் விரிவடைந்து செல்லும் தொழிலாளர்களின் ஒற்றுமையில் அடங்கியுள்ளது நவீன தொழில்துறை உருவாக்கியுள்ள மேம்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த ஒற்றுமைக்கு துணை வெவ்வேறு வட்டாரங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள இவை உதவுகின்றன ஒரே தன்மை கொண்ட எண்ணற்ற வட்டார போராட்டங்கள் அனைத்தையும் வர்க்கங்களுக்கு இடையிலான ஒரே தேசிய போராட்டமாக மையப்படுத்த இந்த தொடர்புதான் தேவையாயிருந்தது ஆனால் ஒவ்வொரு வர்க்க போராட்டமும் ஒரு அரசியல் போராட்டமே ஆகும் மத்திய காலத்து நகரத்தார் அவர்களுடைய படுமோசமான சாலைகளின் துணை கொண்டு எந்த ஒற்றுமையை சாதிக்க பல நூறு ஆண்டுகள் தேவைப்பட்டனவோ அந்த ஒற்றுமையை நவீன பாட்டாளிகள் ரயில் பாதைகளின் துணை ஒரு சில ஆண்டுகளிலேயே சாதித்துவிட்டனர் தங்களை ஒரு வர்க்கமாகவும் அதன் மூலம் ஓர் அரசியல் கட்சியாகவும் ஆக்கிக்கொள்ளும் பாட்டாளிகளின் இந்த ஒழுங்கமைப்பானது தொழிலாளர்களுக்கு உள்ளேயே நிகழும் போட்டியின் காரணமாக தொடர்ந்து சீர்குந்து வருகிறது எனினும் பாட்டாளிகளின் இந்த ஒழுங்கமைப்பு முன்னிலும் வலிமை மிக்கதாக உறுதிமிக்கதாக சக்தி மிக்கதாக மீண்டும் வீறு கொண்டு எழுகிறது இது முதலாளித்துவ வர்க்கத்தின் மத்தியிலேயே நிலவும் பிளவுகளை பயன்படுத்தி தொழிலாளர்களின் குறிப்பிட்ட நலன்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்க கட்டாயப்படுத்துகிறது இவ்வாறுதான் இங்கிலாந்தில் பத்து மணி நேர வேலை மசோதா சட்டமாக்கப்பட்டது மொத்தமாக பார்க்கும் இடத்து பழைய சமுதாயத்தின் வர்க்கங்களுக்கு இடையே நிகழும் மோதல்கள் பாட்டாளி வர்க்கத்தின் வளர்ச்சி போக்குக்கு பல வழிகளிலும் உதவுகின்றன முதலாளித்துவ வர்க்கம் இடையராத ஒரு போராட்டத்தில் சிக்கிக்கொண்டுள்ளது முதலில் பிரபு குலத்துடன் போராட வேண்டியிருந்தது அதன் பிறகு முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்த சில பகுதிகளின் நலன்கள் தொழில்துறை முன்னேற்றத்திற்கு எதிராகி விடும்போது அந்த பகுதிகளுடன் போராட வேண்டியுள்ளது எந்த காலத்திலும் அந்நிய நாடுகளின் முதலாளித்துவ வர்க்கத்துடன் அது போராட வேண்டியுள்ளது இந்த போராட்டங்கள் அனைத்திலும் முதலாளித்துவ வர்க்கம் பாட்டாளி வர்க்கத்துக்கு வேண்டுகோள் விடுக்கவும் அதன் உதவியை நாடவும் அப்படியே அதனை அரசியல் அரங்குக்கு இழுத்து வரவும் வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறது ஆக முதலாளித்துவ வர்க்கமே பாட்டாளி வர்க்கத்துக்கு தன் சொந்த அரசியல் கல்வியின் கூறுகளையும் பொதுக்கல்வியின் கூறுகளையும் வழங்குகிறது வேறு சொற்களில் கூறுவதெனில் முதலாளித்துவத்தோடு போரிடுவதற்கான ஆயுதங்களை பாட்டாளி வர்க்கத்துக்கு முதலாளித்துவ வர்க்கமே வழங்குகிறது மேலும் நாம் ஏற்கனவே அறிந்தபடி தொழில்துறை முன்னேற்றத்தின் விளைவாக ஆளும் வர்க்கங்களில் பல பிரிவுகள் முழுமையாக பாட்டாளி வர்க்கத்துக்குள் தள்ளப்படுகின்றன அல்லது குறைந்தபட்சம் அவற்றின் வாழ்வாதார நிலைமைகள் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றன இந்த பிரிவுகளும் பாட்டாளி வர்க்கத்தின் ஞானோதயத்துக்கும் முன்னேற்றத்திற்குமான பல புத்தம் புதிய வழங்குகின்றன இறுதியாக வர்க்க போராட்டம் தீர்மானகரமான நிலையை நெருங்கும் நேரத்தில் ஆளும் வர்க்கத்தினுள்ளே சொல்லப்போனால் பழைய சமுதாயம் முழுமையினுள்ளும் நடைபெறுகின்ற கரைந்து போகும் நிகழ்முறையானது வெகு உக்கிரமான பகிரங்கமான நிலையை எட்டுகிறது ஆளும் வர்க்கத்தின் ஒரு சிறு பிரிவு தன்னை தனியே துண்டித்து கொண்டு எதிர்காலத்தை தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் புரட்சிகர வர்க்கத்துடன் சேர்ந்து கொள்கிறது ஆக முந்தைய காலகட்டத்தில் எவ்வாறு பிரபுக்களில் ஒரு பிரிவு முதலாளித்துவ வர்க்கத்தின் பக்கம் நின்றதோ அதேபோல இப்போது முதலாளித்துவ வர்க்கத்தின் ஒரு பகுதி பாட்டாளி வர்க்கத்தின் பக்கம் செல்கிறது அதிலும் குறிப்பாக முதலாளித்துவ சித்தாந்தவாதிகளுள் வரலாற்று இயக்கத்தின் முழு பரிமாணத்தையும் தத்துவ ரீதியில் புரிந்து கொள்ளும் அளவுக்கு தம்மை உயர்த்தி ஒரு பிரிவினர் பாட்டாளி வர்க்கத்தின் பக்கம் செல்கின்றனர் இன்றைக்கு முதலாளித்துவ வர்க்கத்தை நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கும் வர்க்கங்கள் அனைத்திலும் பாட்டாளி வர்க்கம் ஒன்று மட்டுமே உண்மையில் புரட்சிகரமான வர்க்கமாகும் பிற வர்க்கங்கள் நவீன தொழில்துறையின் முன்னே சிதைவுற்று முடிவில் மறைந்து போகின்றன பாட்டாளி வர்க்கம் மட்டும்தான் நவீன தொழில்துறையின் தனிச்சிறப்பான சாரமான விளைபொருளாகும் அடித்தட்டு நடுத்தர வர்க்கத்தினர் அதாவது சிறு கடைக்காரர்கள் கைவினைஞர் விவசாயி இவர்கள் அனைவரும் நடுத்தர வர்க்கத்தின் ஒரு பகுதியாக தம் இருப்பை அழிவிலிருந்து காத்து முதலாளித்துவ வர்க்கத்தை எதிர்த்து போராடுகிறார்கள் எனவே இவர்கள் பழமைவாதிகளை அன்றி புரட்சிகரமானவர்கள் அல்லர் மேலும் இவர்கள் வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி செலுத்த முயல்வதால் இவர்கள் பிற்போக்காளரும் ஆவர் இவர்கள் ஏதோ தற்செயலாக புரட்சிகரமாக இருக்கிறார்கள் எனில் அவ்வாறு இருப்பதற்கு இவர்கள் பாட்டாளி வர்க்கமாக மாறிவிடும் தருவாயில் உள்ளனர் என்பது மட்டுமே காரணமாகும் இவ்வாறாக இவர்கள் தம்முடைய நிகழ்கால நலன்களை அல்ல எதிர்கால நலன்களையே பாதுகாத்து கொள்கின்றனர் இவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் கருத்து நிலைமையில் தம்மை வைத்து பொருட்டு தமது சொந்த கருத்து நிலையையே கைவிடுகின்றனர் பழைய சமுதாயத்தின் மிக மிக அடிமட்ட அடுக்குகளிலிருந்து தூக்கி எரியப்பட்டு செயலற்று அழுகிக் கொண்டிருக்கும் சமூக கழிவாகிய ஆபத்தான வர்க்கம் இங்கும் அங்கும் ஒரு சில இடங்களில் பாட்டாளி வர்க்க புரட்சியால் இயக்கத்துக்குள் இழுக்கப்படலாம் எனினும் அந்த வர்க்கத்தின் வாழ்க்கை நிலைமைகள் பிற்போக்கு சூழ்ச்சியின் லஞ்சம் பெற்ற கைகூலியாக செயலாற்றவே அதனை பெரிதும் தயார் செய்கின்றன ஏற்கனவே பாட்டாளி வர்க்க வாழ்க்கை நிலைமைகளில் பழைய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை நிலைமைகள் அநேகமாக புதையுண்டு போயின பாட்டாளிக்கு சொத்து கிடையாது மனைவி மக்களிடம் அவனுக்குள்ள உறவுக்கும் முதலாளித்துவ குடும்ப உறவுகளுக்கும் இடையே பொதுவான கூறுகள் எதுவும் இனிமேல் இல்லை பிரான்சில் இருப்பது போலவே இங்கிலாந்திலும் ஜெர்மனியில் இருப்பது போலவே அமெரிக்காவிலும் நவீன தொழில்துறை உழைப்பும் மூலதனத்துக்கு கீழ்படும் நவீன கால அடிமைத்தனமும் பாட்டாளியிடமிருந்து தேசிய பண்பின் அனைத்து அடையாளங்களையும் துடை தெரிந்துவிட்டன சட்டம் ஒழுக்கநெறி மதம் என்றெல்லாம் பாட்டாளிக்கு எத்தனை முதலாளித்துவ தப்பெண்ணுங்கள் உள்ளனவோ அத்தனை முதலாளித்துவ நலன்கள் அவற்றின் பின்னால் பதுங்கி மறைந்து கொண்டுள்ளன மேலாதிக்கம் பெற்ற முந்தைய வர்க்கங்கள் யாவும் கைவசப்படுத்தலில் தம்முடைய நிபந்தனைகளுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் உட்படுத்துவதன் மூலம் அவை ஏற்கனவே பெற்றிருந்த அந்தஸ்துக்கு அரண் அமைத்து கொள்ள முற்பட்டன ஆனால் பாட்டாளிகள் அவர்களுக்கே உரிய முந்தைய கைவசப்படுத்தும் முறையையும் அதன் மூலம் பிந்தைய கைவசப்படுத்தும் முறைகள் அனைத்தையும் ஒழித்திடாமல் சமுதாயத்தின் உற்பத்தி சக்திகளுக்கு எஜமானர்கள் ஆக முடியாது அவர்கள் பாதுகாத்து வைக்கவும் அரண்மைத்து கொள்ளவும் சொந்தமாக ஏதும் பெற்றிருக்கவில்லை தனிநபர் சொத்துடைமைக்கான முந்தைய பாதுகாப்புகளையும் அதன் காப்புறுதிகளையும் தகர்த்தெறிவதே பாட்டாளிகளின் லட்சிய பணியாகும் இதற்கு முன் நடைபெற்ற வரலாற்று ரீதியான இயக்கங்கள் அனைத்தும் சிறுபான்மையினரின் இயக்கங்களாகவோ அல்லது சிறுபான்மையினரின் நலனுக்கான இயக்கங்களாகவோ இருந்தன ஆனால் பாட்டாளி வர்க்க இயக்கமோ மிக பெரும்பான்மையினர் பங்கு பெறும் மிக பெரும்பான்மையினரின் நலனுக்காக நடக்கும் தன்னுணர்வுடன் கூடிய சுயேட்சையான இயக்கமாகும் இன்றைய நமது சமுதாயத்தின் மிக கீழான அடுக்காக உள்ள பாட்டாளி வர்க்கம் அதிகாரப்பூர்வ சமுதாயத்தின் மேல் தட்டு அடுக்குகள் முழுவதையும் விண்ணில் தூக்கி வீசி எரியாமல் தன்னால் எழுச்சி பெற இயலாது தன்னை உயர்த்தி முடியாது முதலாளித்துவ வருகத்துடன் பாட்டாளி வர்க்கம் நடத்தும் போராட்டம் முதலில் அது ஒரு தேசிய போராட்டமாகவே இருக்கிறது சொல்ல ஒவ்வொரு நாட்டின் பாட்டாளி வர்க்கமும் முதலில் தன் நாட்டின் முதலாளித்துவ வர்க்கத்துடன் கணக்கு தீர்த்தாக வேண்டும் பாட்டாளி வர்க்க வளர்ச்சியின் மிக பொதுவான கட்டங்களை சித்தரிக்கும் போது தற்போதைய சமுதாயத்தின் உள்ளேயே ஏறக்குறைய திரைமறைவாக நடைபெற்று வரும் உள்நாட்டு போரை அது வெளிப்படையான புரட்சியாக வெடிக்கும் கட்டம் வரையில் முதலாளித்துவ வர்க்கத்தை பலவந்தமாக வீழ்த்துவதானது பாட்டாளி வர்க்க ஆட்சி அதிகாரத்திற்கு அடித்தளம் இட்டு தரும் கட்டம் வரையில் நாங்கள் வரைந்து காட்டியுள்ளோம் இதுநாள் வரையில் ஒவ்வொரு சமூக அமைப்பு முறையும் நாம் ஏற்கனவே பார்த்தவாறு ஒடுக்கும் வர்க்கத்துக்கும் ஒடுக்கப்படும் வர்க்கத்துக்கும் இடையிலான பகைமையே அடித்தளமாக கொண்டிருந்தது ஆனால் ஒரு வர்க்கத்தை ஒடுக்க வேண்டுமானால் அந்த வர்க்கம் குறைந்தபட்சம் அதன் அடிமை நிலையிலாவது தொடர்ந்து நீடித்திருப்பதற்குரிய சில நிபந்தனைகளை அதற்கு உத்தரவாதம் செய்திட வேண்டும் நிலப்பிரபுத்துவ எதேச்சாதிகார ஒடுக்குமுறையின் கீழ் குட்டி முதலாளித்துவ பிரிவினர் ஒருவாறு முதலாளியாக வளர முடிந்தது அதுபோலவே பண்ணையடிமை முறை நிலவிய காலத்தில் பண்ணையடிமை நகரத்தார் சமூக உறுப்பினராக தன்னை உயர்த்தி கொண்டான் இதற்கு மாறாக இன்றைய நவீன காலத்து தொழிலாளி தொழில்துறையின் முன்னேற்றத்தோடு கூடவே தானும் முன்னேறுவதற்கு பதிலாக தம் சொந்த வர்க்கம் நிலவுவதற்குரிய வாழ்வாதார நிலைமைகளுக்கும் கீழே மேலும் மேலும் தாழ்ந்து போகின்றான் பரம ஏழையாகின்றான் பரம ஏழ்மை மக்கள் தொகையையும் செல்வத்தையும் விட அதிவேகமாக வளர்கிறது இங்குதான் ஒன்று தெளிவாகிறது முதலாளித்துவ வர்க்கம் இனிமேலும் சமுதாயத்தில் ஆளும் வர்க்கமாக நீடிக்கவும் தான் நிலவுவதற்குரிய நிலைமைகளை அனைத்துக்கும் மேலான சட்ட விதியாக சமுதாயத்தின் மீது திணிக்கவும் தகுதியற்றதாய் உள்ளது முதலாளித்துவ வர்க்கம் ஆட்சி அதிகாரம் செலுத்தவும் தகுதியற்று விட்டது ஏனெனில் அதன் அடிமையானவன் அவனுடைய அடிமை நிலையிலேயே தொடர்ந்து வாழ்வதற்கு கூட வகை செய்ய வக்கில்லை மேலும் அவனிடமிருந்து அவன் உழைப்பின் மூலம் தான் வாழ்வாதாரங்களை பெருக்குவதற்கு பதிலாக அவனுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கியாக வேண்டிய நிலைக்கு அவன் தாழ்ந்து போவதை அதனால் தடுக்கவும் முடியவில்லை என்பதும் காரணமாகும் சமுதாயம் இனிமேலும் இந்த முதலாளித்துவ வர்க்கத்தின் கீழ் வாழ முடியாது வேறு சொற்களில் கூறுவதெனில் முதலாளித்துவ வர்க்கம் நிலவுவது இனிமேலும் சமுதாயத்திற்கு ஒவ்வாததாகிவிட்டது முதலாளித்துவ வர்க்கம் நிலவுவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இன்றியமையாத நிபந்தனை மூலதனம் உருவாதலும் வளர்ந்து பெருகுதலும் ஆகும் மூலதனத்திற்கு இன்றியமையாத நிபந்தனை கூலி உழைப்பாகும் கூலி உழைப்போ முற்றிலும் தொழிலாளர்களுக்கு இடையிலான போட்டியை மட்டுமே சார்ந்துள்ளது முதலாளித்துவ வர்க்கம் அணிச்சையாக வளர்த்தெடுக்கும் தொழில்துறையின் முன்னேற்றமானது அத்தகைய போட்டியின் காரணமாக தொழிலாளர்களிடையே ஏற்படும் தனிமைப்பாட்டை அவர்கள் சங்க அமைப்பில் ஒன்று சேர்தலின் காரணமாக ஏற்படும் புரட்சிகர பிணைப்பின் மூலம் நீக்குகிறது எனவே நவீன தொழில்துறையின் வளர்ச்சியானது எந்த அடிப்படையில் முதலாளித்துவ வர்க்கம் பொருட்களை உற்பத்தி செய்தும் கைவசப்படுத்தியும் வருகிறதோ அடிப்படைக்கே உழை வைக்கிறது ஆக முதலாளித்துவ வர்க்கம் அனைத்துக்கும் மேலாக தனக்கு சவக்குழி தோன்றுவோரையே உற்பத்தி செய்கிறது முதலாளித்துவ வர்க்கத்தின் வீழ்ச்சியும் பாட்டாளி வர்க்கத்தின் வெற்றியும் சம அளவில் தவிர்க்க இயலாதவையாகும் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுதப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முதல் அத்தியாயத்தை கேட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் முழுமையான பிரதியை பாரதி புத்தகாலயம் மிக குறைந்த விலைக்கு ஒரு இலட்சம் பிரதிகள் அச்சடித்து தமிழகம் முழுவதும் விநியோகிக்கிறது அனைவரும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வாசிப்போம் பரவலாக்குவோம்